அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு புல்லறிவாண்மையில ஒன்பதாவது குரல் இது அதாவது அறிவை வளர்க்காதவர்கள் அறிவினுடைய அருமை பெருமையை தெரிந்து அறிவோடு வாழாத புல்லறிவுடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அவர்கள்ட்ட பெரியவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவது போல இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது ஒன்றும் தெரியாதவனுக்கு தெரிஞ்சவன் ஏதாவது சொல்லப்போனால் அவனை அவமதிப்பான் அவனுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணிவிடுவான் யார் அறிவை கொடுக்க போகிறானோ அவனுக்கே அறிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடுவான் அப்படிங்கிற அர்த்தம் இது அதாவது ஒன்றும் தெரியாதவன் தான் கண்ட அளவில் கண்டவனாகவும் ஆயிடுவானான் காணாதான்னு முதல்லையும் ரெண்டாவது சொல்கிறது புல்லறிவுடையவன் புல்லறிவுன்னா சரியாக படிக்காதவன் காணாதான்னா அறியாதவன் அறிவினுடைய அருமை பெருமைகளை தெரிந்து அறிவை வளர்க்காதவன் அப்படின்னு அர்த்தம் காட்டுவான் அப்படின்னா அவனுக்கு போய் அறிவை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறவன் தான் காணான் அவனுக்கு அறிவில்லைங்கிற மாதிரி சூழ்நிலையை அந்த அறிவில்லாதவன் செஞ்சுடுவானான் அதனால் அறிவு உள்ளவன் அறிவில்லாதவனுக்கு அவனுக்கு பக்குவம் இல்லைன்னா அவனுக்கு போய் நம்ம சொல்லக்கூடாது அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி வேற நினச்சின்னு இருக்கான் அதனால் என்ன ஆயிடுவோன்னு கேட்டால் அவனுக்கு போய் நம்ம சொன்னோம்னா அவன் அறிவாளி மாதிரி ஆயிடுமான் ஏன்னா நம்முடைய அறிவை மதிக்காததுனால நம்மை அவன் தாழ்த்தி அவன் உயர்ந்தவன் மாதிரி ஆயிடும் காணாதான் தான் கண்டவாறு கண்டானாம் அறிவில்லாதவன் தான் கண்ட அளவில் அறிவுள்ளவனாக ஆயிடுவானான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அறிவே சரியில்லாத ஒரு குரூப்பு இந்த அறிவில்லாதவங்கள்லாம் சேர்ந்து ஒருங்கா சிந்திக்க தெரியாதவங்கள்லாம் ஒரு இடத்துல குழுமி இருந்தாங்களாம் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு குரலையோ ஒரு பாட்டையோ எடுத்து விளக்கி கொண்டிருந்தானான் வாய்க்கு வந்தபடி என்னத்தை அர்த்தம் சொல்லிக் கொண்டிருந்தானான் அப்பா அந்த பக்கத்தில் வந்து ஒரு அறிவாளி அவன்கிட்ட போய் சொன்னாரான் நீ சொல்கிற பாட்டில் குரலில் இதெல்லாம் தப்பு இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதை ஒத்துக்காம எனக்கு தெரியும் உனக்கு என்ன பெரிய ஆளா நீயே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுன்னு அவனை அவமானப்படுத்தினானான் அப்போ போனவன் என்ன பண்ணுவான்ப்பாவும் அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு வெக்கத்தோட வெளியில் வந்துவிட்டான் அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இவன் மிரட்டி பேசினான் இல்லையா இந்த அறிவில்லாதவன் புல்லறிவாளன் அவனை பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கின்றாங்களான் அவன் உடனே வாய மூடிண்டு அதாவது அவன் உடனே பேசாமல் போனதினால அந்த அறிவாளி வந்து இவன் எதிர்த்து பேசின உடனே பேசாமல் போனதினால அறிவில்லேன்னு நினைத்து கொண்டார்களான் அவங்களாம் அது மாதிரி தான் இந்த குரல் விளக்குகிறது அதனால் புல்லறிவுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் புல்லரி உடையவர்கள்ட்ட நாம எப்படி நடந்துக்கணும் இந்த அல்ப புத்தி உள்ள ஜனங்கள்ட எப்படி நடந்துக்கணும் பர்திருகரின்னு ஒரு மகான் சொன்னார் ஒன்றுமே தெரியாதவனுக்கு ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு அவங்ககிட்ட போய் சொல்லலாம் ஒரு குணமாக எல்லாம் தெரிஞ்சவனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் அறவுறையா தெரிஞ்சுக்கிட்டு முழுசா தெரியாம இருக்கிறவன் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவன் போய் யார் என்ன சொன்னாலும் சரி பிரம்ம தேவன் சொன்னாலும் அவனுக்கு விளங்காதுன்னு ஒரு இடத்துல சொல்றார் பர்திருஹிரி மகாராஜா அக்ன சுகம் ஆராத்யா சுகதரம் ஆராத்யத்தே விசேஷா ஞான லவதுவிதம் பிரம்மாபி நரஞ்சயதி அப்படின்னு சொல்றார் அதாவது அஜ்ஞானிய வந்து புரிய வச்சுவிடலாம் ஞானிக்கும் புரிய வச்சுவிடலாம் விசேஷம் நல்ல அறிவு ஞானினா என்ன அறிவாளியைக்கும் புரிய வச்சுவிடலாம் ஆனால் அறகுறையா அறிவுடையவனுக்கு பிரம்மதேவன் கூட அவனுக்கு உஷயத்தை புரிய வைக்க முடியாது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவனுக்கு தான் சொல்லி கொடுக்க முடியும் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அற்புதமான ஒரு குரல் இது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்